வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து இன்று திரு மெர்வின் அவர்கள் எழுதியுள்ள எதிர்ப்பு முயற்சியின் வளர்ப்பு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உலகில் எதிர்ப்பு இல்லாமல் எதுவும் ஏற்பட்டதில்லை எதிர்ப்புக்கு ஆளாகும் முதல் நபர் நாம் அல்ல நமக்கு முன் பிறந்து மறைந்த எண்ணில் இருக்கின்றனர் விஞ்ஞானிகள் அனைவரும் எதிர்ப்பு முனையில்தான் தாங்கள் எடுத்த காரியத்தை சாதித்து உலகின் இதயத்தில் இடம்பெற்றார்கள் வெற்றி பெறாமல் ஓய்வதில்லை என்று முயற்சி செய்பவர்களுக்கு துன்பங்களால் எந்தவித கெடுதலும் ஏற்படாதது போலவே எதிர்ப்பாலும் ஏற்படாது முயற்சியின் முனையை ஒடிப்பதற்கு பதிலாக முனையை கூறாக்குபவையான் இவை இரண்டும் பொருள்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்துக் கொள்ளும் போதுதான் கூறாகின்றன இதேபோல நம்முடைய வலிமைக்கும் திறனுக்கும் எதிர்ப்பு ஏற்பட்டதால்தான் வளரும் சாணையில் கொடுக்கப்படாத கத்தி மழுங்கிவிடுவதைப் போல இன்னலுக்கும் எதிர்ப்பிற்கும் உட்படாத நாமும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம் எதிர்ப்பு நம்முடைய வலிமைக்குடியின் மறுபதிப்பு தான் தடைகள் தடைகளை நாம் ஏறும் படிக்கட்டாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அறிவியல் உண்மைகளை கண்டுபிடித்தவர்கள் முதலிலேயே தம் ஆய்வில் வெற்றி பெற்று விடவில்லை அவர்களின் முயற்சியில் எத்தனையோ தடைகள் சோதனைகள் குறிக்கிடத்தான் செய்தார்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் வேலை செய்ததால் தான் முயற்சியில் வெற்றி பெற முடிந்தது அவர்களுக்கு ஆய்வு நடத்துவதற்கான இடம் கிடையாது கருவி கிடையாது பசியை தணிக்க உணவு கிடையாது வேறு வசதிகள் எதுவும் இல்லை இத்தனை அசௌகரியங்களான தடைகளின் மத்தியில் அவர்கள் தம் ஆய்வை தொடர்ந்து செய்தார்கள் அரிய உண்மைகளையும் கண்டுபிடித்தார்கள் அற்புதங்களையும் செய்து காட்டினார்கள் எல்லோரையும் அச்சரியப்பட வைத்தார்கள் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த விஞ்ஞானிகள் தான் முயற்சி மற்றும் மனதில் நிலையாக நின்றுவிட்டால் வேறு எந்த வசதி இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து பணி செய்து வெற்றி பெற முடியும் நல்ல ஆராய்ச்சி சாலையும் வேலையாட்களும் வசதிகளும் இல்லாமல் தானாகவே பாடுபட்டு விஞ்ஞான உண்மையை கண்டுபிடித்தவர்களில் மேடம் கியூரி அம்மையார் முதன்மையான இடத்தை பெற்றார் தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று பிரான்சில் புகழிடம் பெற்ற இவர் என்றார் விஞ்ஞானத்திற்காகவே வாழ்ந்த இவர்கள் மனவாழ்க்கை ஆராய்ச்சியிலேயே கழித்தது பிட்ஸ் பிளைண்ட் என்னும் கனிம பொருளிலிருந்து சில கதிர்கள் இடைவிடாது வெளிவருவதை இவர் கவனித்தார் அந்த பொருளை பிரித்து அறியும் முயற்சியில் தம்பதிகள் இருவரும் ஈடுபட்டனர் ஆராய்ச்சிக்கு தேவையான வசதிகளை செய்து கொள்ள இவர்களிடம் சேர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர் பழைய குதிரை இலாயமே இவர்களது ஆராய்ச்சி சலையாக அமைந்தது பொருட்களை அரைப்பது கழுவுவது அடுப்பு மூட்டுவது வேலைகளையும் இவர்களே செய்ய வேண்டியிருந்தது கனிமத்தை அரைக்கும் இயந்திரத்தை செக்கு மாடுகள் போல் இவர்களே சுமார் ஒரு டன் நிறையுள்ள கனிமம் முழுவதையும் கனிமத்திலிருந்து ரேடியத்தை பிரித்து எடுக்க இவர்கள் நூறு முறை கரைத்தும் கொதிக்க வைத்தும் காய்ச்சி வடித்தும் தூய்மையாக்க வேண்டியதாக இருந்தது இந்த தம்பதிகள் ஓய்வை அறியாமல் பல ஆண்டுகள் உழைத்த பின்புதான் இவர்களுடைய முயற்சி நிறைவேறியது இடைவிடாது கதிர்களை வீசி ஒளித்தரும் ரேடியம் கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞான உலகில் இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மிகவும் பயன்பட்டமையால் இரண்டு முறை நோகல் பரிசுகளை பெற்றார் மேடம் எந்த லட்சியத்தை கைகொள்கிறோமோ அதிலே நிலைத்து நிற்க வேண்டும் அடிக்கடி முயற்சியை மாற்றிக் கொண்டே இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் கல்லில் ஒன்றுமே ஒட்டாது விஞ்ஞானிகளின் துயரங்களை அறிந்து கொள்ளும் போது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொள்ள தங்களுடைய உயிரை கொடுத்து உலகம் உள்ளவரை தங்களுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறார்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு தன்னுடைய பெயரை வைத்துக் தங்களை மறைத்துக் தங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை உலகிற்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை மனித மிகவும் முக்கியமாக இருக்கும் லூதர் பர்பாங் லட்சக்கணக்கான செடிகளை பல ஆண்டுகள் அரும்பாடுபட்டு வளர்த்து அவற்றிலிருந்து தனக்கு தேவையான செடியை எடுத்து ஆராய்ச்சி செய்தார் இடைவிடாமல் ஆராய்ச்சி செய்தமையால் தான் தாவரங்களை பற்றிய பல உண்மைகளை கண்டுபிடித்தார் ஆராய்ச்சிக்கே ஏற்பட்டது என்று கருதி பாடுபட்டு உழைத்து தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்ற உண்மையை கண்டுபிடித்தார் இவருடைய சித்தாந்தத்தை விஞ்ஞானிகள் கேட்டதும் அச்சரியப்பட்டனர் இதுவரை கேட்டு அறியாத செய்தியை விவரமாக கூறியதனால் விஞ்ஞானிகளினால் மறுப்பு கூற முடியவில்லை இவருடைய செயலின் காரணமாக செடிகளின் மேல் வைத்திருந்த பற்றின் மூலமாக செடிகொடி சித்தர் என்ற சிறப்பு பட்டம் பெற்றார் லூதல் பர்மாங்கின் முடியும் என்ற உறுதிதான் புகழையும் பட்டத்தையும் கொண்டு வந்து தந்தது நன்றி வணக்கம்